அதற்கு பிறகு பகவான பிரார்த்திக்கிறார் அம்பாள் அம்மா கதா காலே மாத கதைய கலிதால பிபேயம் வித்யார்த்தி தவச்சரண நிர்ணய ஜலம் பிரகா முகாநிச்ச கவிதா காரணத்தையே வாணி முக கமல தாம்பூல ரம் கதா காலே மாத அம்மா நான் இத்தனை நாளை தியானம் பண்ணிக்கொண்டிருக்கேன் அனுகிரம் பண்ணப்படாத நீங்க என்னைக்கு உங்களை பார்க்க போறேன் கதா காலே மாதா கதைய கலிதா வித்யார்த்தி நான் வேற ஒண்ணும் கேட்கல உங்களுடைய பாதங்கள் என் இதயத்துல தோணணும் இதயத்துக்குள்ள நான் எதெதையோ பாக்குறேன் உபயோகம் இல்லாத பதார்த்தங்கள்லாம் வந்து சேர்றது அது இருந்தா தேவல இது இருந்தா தேவல அந்த பொருள் வாங்கினா தேவல இது தானே இதுல இது இருக்கு சாதாரணமாக நம்ம இதயத்துல நல்ல விஷயங்கள் தோன்றதோ அது வாங்கணும் இது வாங்கணும் அதை அனுபவிக்கணும் இது இருக்கணும் இங்க உட்காரணும் இதை பாக்கணும் இப்படி லௌகிகமான விஷயங்கள் தான் சுத்திக் கொண்டே இருக்க தியானம் பண்ணணும் என்று நினைக்கிறேன் மனசு நிக்க மாட்டேங்கிறது ஒண்ணு தியானம் பண்ணினா இன்னொன்னு வந்து சேர்றோம் பிள்ளையார தியானம் பண்ணணும் அப்படின்னு கிணப்பாத்தமாக உட்காந்த அனுமர் காண்றாருங்க என்ன பண்ற அவரது நேர உட்கிறாரு அவர் அவரை தியானம் பண்றாருன்னு கிடையாது ஒரு கலையில இருந்து இன்னொரு கலைக்கு தாவறாரு என்ன பண்ணுறது இப்படி இவனுடைய மனசை நிறுத்த முடியல நிறுத்தினா வேற எங்கேயோ போறதுன்னு சரி எல்லாத்தையும் விட்டு ஜோதி ரூபமாக பார்ப்போம் அப்படின்னு குத்துவிளக்கு எதிர்க்க வச்சுண்டு அந்த குத்துவிளக்குல இருக்க நுனியில் இருக்கக்கூடியதான் அந்த ஜுவாலையே பார்த்து தயார் பண்ணேன் கண்ணை முடிஞ்சதுன்னா அவளைக்கு அணைஞ்சு போயிடுச்சு என்ன ஐயா பண்றது புண்ணியங்களுக்குள்ள உயர்ந்துதான் ஒரு புண்ணியம் மணியினமாகத்தானே காணப்படுகிறோம் நம்ம தெரியலையே எதை தியானம் பண்ணும் தெரியலையே அம்மா கதா காலேதா கதை கலித்தாசம் நான் உங்களை பார்க்க போறேன் உங்களுடைய சரணாரவிந்தத்தை நான் என்னைக்கு பார்க்க போறேன் அத சொல்லுதான் ஏன்னா சிஷ்யான பாதேதிகார அந்த அம்பாளுடைய பாதம் நமக்கு தெரியணும் அதான் மகா லக்ஷ்மணன் ராமன் கேட்கும் வரிசைய அந்த ஆபரணங்கள்லாம் கொண்டு கொடுத்திருக்கார் சுக்ரீவர் அறியமாட்டேன் கையில் இருக்க கொடுக்கான வலைகளை அறிய மாட்டேன் தெரியாது எனக்கு தின தூரம் நமஸ்காரம் பண்ணுவேன் அந்த பாதங்கள் மட்டும் தான் எனக்கு தெரிகிறது மகாபாகியம் என்ன அம்பாளுடைய பாதங்கள் மனசுல ஒரு கஷணம் தோணித்துனா வேற ஒண்ணும் வேண்டியதுல வாழ்க்கையில உங்களுடைய பாதத்தில் இருக்கக்கூடியதான் செம்பஞ்சு குழம்பு இருக்க அதான் அந்த பாதங்களை எண்ணிக்கை பார்ப்பேன் அந்த பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ணினதான் ஒரு ஜலம் இருக்கே அது எண்ணிக்கை கொடுப்பேன் சொல்லு அபிவேயம் வித்யார்த்தி தவசரண நிர்ணயம் வித்யார்த்தி வித்யான் பராவித்யா ஏதோ இந்த இங்கிலீஷோ சமஸ்கிருதம் இந்த வாசிக்கிறதுல இதெல்லாம் முதல்ல ஒரு ஸ்டேஜ் அவ்வளவுதான் வேதங்களை வாசிக்கிறதே முதல்ல ஒரு ஒரு நிலைதான் அதற்கு மேல வேத வேத்தியனான ஒரு தத்துவம் இருக்கு அந்த ஒரு தத்துவத்தை அறியணும் வேதங்கள் சொல்லப்படவில்லை மறைகள் மறைந்து சொல்லுகிறது அந்த ஆத்ம தத்துவத்தை மறைகள் நேரா சொல்லலை ஏன் சொல்ல முடியாது வாக்குக்கு அப்பாற்பட்டது சப்தத்துக்கு அப்பாற்பட்டது அதுல ஜாதி குணம் கிரியா சம்பந்தம் எதிர்த்தா ஒன்றும் கிடையாது இந்த பிரம்மத்துல அது எப்படி சொல்லணும்னு சொல்லாம சொல்லணும் ஏதோ விதமா அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும் சின்ன குழந்தைக்கு வெக்கமனா என்னதுன்னு சொல்வேடா அது மாதிரி தூங்குறவனை எழுப்புற சத்தம் மாதிரி தூங்கிட்டு இருக்காரோ அவரை நீங்க எழுப்புற அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு எழுப்புற கேட்ட அவர் பேரை கேட்டு எழுதுக்கிறாரா கேட்காம எழுதுக்கிறாரு கேட்டு எழுந்துட்டார் அவர் பொய் தூக்கம் தூங்குறாரு கேட்டா அவருக்கு நிச்சயமா தூங்குறாரா கேட்காம எழுதுக்கணும் அதையும் அவர் பேரை கூப்பிடும் என் பேரை கூப்பிட்டு விழுந்து என்னமோ பண்றது அவரை எழுப்பி விடுறது வாக்கியிருக்கேன்னா உபனிடத்துக்கு அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம் ஒரு நாளைக்கு தானே அனுகிரகம் வேணும் இந்த மனசுல தெரிஞ்சதை தவ தரண நிர்ணயம் தங்களுடைய பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ணியதுதான் அந்த ஜலம் அதை நான் எண்ணிக்கை கொடுப்பேன் ஏ எனக்கு அந்த அறிவு வேணும் எந்த அறிவு வந்தால் மறுபடியும் சம்சாரத்தில் முழுக வேண்டாமோ எந்த அறிவு வந்தா மறுபடியும் இந்த மனசை கொந்தளிக்காதோ எந்த அறிவானது எனக்கு மனுஷியாளர்களிடத்துல நாலு பேருடத்துல ஹீனமாக ஒரு நிலையை கொடுக்காதோ பாருங்க நீங்க எப்படி இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கமெண்ட் உங்களை சொல்லிட்டு தானே இருக்கா ஏதாவது உங்களை துன்புறுத்துட்டு தானே இருக்கா நீங்க சௌக்கியமா இருந்தா குடிக்க மாட்டேங்கிறது உலகத்துல ஜனங்களுக்கு என்ன பண்றோம் நம்மளை பார்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கா இவனுக்கும் சும்மா இருக்க முடியல விவகாரம் முழுக்க அவதான் சொல்லிட்டு போகட்டுமே உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நினைக்கிற அளவா அந்த அளவுக்கு பக்கம் வரலையே மனுஷனு இருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு குறை இருந்துட்டு தானே இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு அந்த குறைத்தான் நமக்கு வசத்தியா தான் தோன்றது ஏதோ மீதி பேருக்கெல்லாம் இல்லாத மாதிரி நமக்கு இருக்கா வலியும் ஒவ்வொரு மனுஷனும் குறை இருக்கணும் குறை இருந்தால்தான் மனிதன் பேர் ஏன்னா உபாபியா மனுஷியலோகம் இந்த உடம்புல எங்க வலி வந்தாலும் வலி என்ன பல்வழி அது ரொம்ப கஷ்டம்னு முது வலி சுலபமானது அஸ்திமே கிருதே சூழம் இதயத்துக்குள்ள சூழத்தினால குத்தின மாதிரி எது தாழ்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எது வந்தாலும் இருக்க அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையில அத்தனையும் போகணும் எது இருந்தாலும் கட்டம் தான் அம்பாளுடைய உங்களுக்கு அந்த பிறகு மறுபிறவி இல்லாம போயிடும் மறுபிறவை இல்லாத போனா ஒரு கவலையும் இருக்காது பிரகிருத்தியா மூகானாமபி கவிதா காரணதையா என்ன அம்பாருடைய ஸ்வரூபம் அனுகிரகம் இருக்குமேயானால் யாருக்கு பேச்சே வரலியோ யாருக்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல வரலியோ அப்படி மூக்கனாக இருக்கிறவனுக்கு கூட உயிர்தான் சாரஸ்வத மகிமை கொடுக்குமா ஐயம் தரித்ரோ பவிதே திவை போன ஜன்மாவில் ஒன்றுமே பண்ணலை சார் மகா தரித்திரத்தை தான் அனுபவிக்கணும்னு இருக்கு யாருக்கும் நல்ல காரியத்துக்கு வயசா கொடுக்கல என்னடா பண்றது அடுத்த பிறவியில என்ன தரிதிரனா பிறந்தான் தரித்திர தரித்திரபாவேன கரோதி பாபம் தரிதிரனா இருக்கிறதுனால என்ன பண்ற பாபம் வேற வழி இல்ல ஏதோ பாபத்தை தான் பண்ண வேண்டியிருக்கு பாப பிரபாப புனரேவ தரிபத்தினால் மறுபடியும் இருக்கான்னுக்கு வழி என்ன எண்ணிக்காத ஒரு நாள் அந்த அம்பாளுடைய அபிஷேக தீர்த்தம் இருக்கு அதை குடிச்சா போறோம் அதை பார்த்தா போறோம் அம்பாளுக்கு சந்தன காப்பு அபிஷேகம் இவைகள்லாம் பார்த்தா போறோம்னே அதை பருகினா சொல்லவே வேண்டியது எல்லாம் எண்ணிக்கைமா பறக்குவேன் புனர் பிரகிருத்தியா மோகான மூக்காம்பிக்க ஒரு கஷேத்தம் அதுதான் பெரிய ஒரு வகையா பேசுறவாழ்லாம் என்ன சாதிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் தெரியல சொல்றது ஒண்ணுதான் ஜென்ம சாமர்த்தியம் மணிக்கணக்கா தான் ஒரு மணி நேரம் பேசண்டே இருக்கான் டெலிபோன்ல எனக்கு என்ன பண்றது நோன்னும் சொல்ல முடியல ரொம்ப வேண்டிய மனுஷன் என்ன பண்றது அது உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு டெலிபோன் வச்சுட்டு பகவான் நம்ம சொல்லுங்க காயத்ரி பண்ணுங்க அதை விட என்ன பண்றது இதை நீங்க தருத முடியுமா முடியாது ஆனா விஷய கலை மனுஷளுக்கு சொல்லவும் முடியல அப்படி இந்த பேச்சு இல்லாத போனால் அவனுக்கு பேசறதுனால ஏதோ அவன் இளைஞான்னு நினைக்க இழந்து விட்டான்னு நினைக்கிறான் அதே விதமாக கண்ணால பார்க்க முடியலையேன்னு சொன்னா அவன் உலகமே அவனுக்கு பொழுது உலகமே உபயோகம் இல்லைன்னு நினைக்கிறான் ஆனா இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒரு தத்துவம் இருக்குன்னு அறியல இந்த மூக்கனானவன் என்ன பண்ணினான் மூகாம்பிகாட்சியத்துல அம்பாள் பிரார்த்தனை பண்ணினான் அம்பாள் என்ன பண்ணினா தெரியுமோ நான் அம்பாளுடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணி தான் கொடுத்த கொடுத்த கணத்திலேருந்து சார் ஐநூறு ஸ்லோகம் பண்ணினார் மூக்காம்பிகா கஷேரத்திலேருந்து பண்ணி தான் மூக்க கவி மூக்க பஞ்சசதின் பேர் மூக்கர்கவி பண்ணியதுனாலும் ஒரு பஞ்சதி ஸ்லோகங்கள் இந்த அம்பாள் அப்படி பாதாரவிந்த சதகம் ஆர்யா சதகம் சதகம் மந்தஸ்மி தசதகம் ஸ்தூதி சதகம் அப்படி என்ன ஓவர் 100 நூறு ஸ்லோகங்கள் அபே பண்ணி விட்டார் சத்யாக அதுக்கு அப்புறம் பார்த்தா உன்ன ஸ்தோத்திரம் பண்ணினானே வாக்கால இன்னொண்ணு பேச மாட்டேன் மறுபடியும் போகன ஐதர் இப்போ பேச வரேன் ஆனா என்னடா இன்னவையும் பேசிறது இல்லே தீர்மான பிரதம் அப்படி இருக்க வேண்டாமே நம்ம இந்த பாட்ட ஒரு ரூப பேஷன்ட் இருக்குமே இந்த பாட்ட சர்வதா சர்வகாலம் அந்த பகவநாம பேசணும் ஒரு நாளைக்கு ஒரு நூறு வார்த்தை லௌகிகமான வார்த்தை பேசுவோம் அதுக்கே பொழுது போகலையே அதான் சொல்லிருச்ச கவிதா வரும் கமல தாம்பு அம்பாளுடைய முக கமலத்தில் ஏற்படக்கூடியதான தாம்பூலத்தை அடைவேன் இனிமையாக ஒரு அனுகிரகத்தினால்தானே அப்படி அந்த அம்பாளுடைய முகத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு காந்தி இருக்கு பத்தில அந்த காந்தியே சகலக்ஷேமத்தையும் கொடுக்கும் மனுஷியாளுக்கு எப்பொழுதும் கொடுத்துக் கொண்டே இருக்கு முதிரம் இருக்கடல் அந்த பார்க்கடல் எப்படி இருக்கு விளவல இருக்குமந்தா சசியஜ உங்களுடைய பின்சிரிப்பு இருக்க இந்த புன்சிறுப்புக்கும் அந்த சமுத்திர பார்க்கடலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குமாங்கிறவன் முக கவி சொல்றே ரபிஜராமா பலட்சையில் இருக்கு அந்த மந்தகாசம் இருக்க புன்சிறுப்பு கொஞ்சம் அப்படி சிரித்த மாதிரி இருந்தா உள்ள இருக்கிற வெள்ளம் இருக்கக்கூடிய பல்வர் சேர்க்கை அது மின்னல் மாதிரி பிரகாசிக்கிறது பேதத்தை நான் சொல்கிறேன் அம்மா உங்களுடைய மந்தகாசத்துக்கும் புன்சிறுப்புக்கும் பார்க்கடலுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றேன் பார்க்கடலும் வெளுப்பா உங்களுடைய மந்தகாசமும் வெளுப்பா என்ன சொன்னார் ஏகஸ்மைருடா லட்சுமி ஒரு காலத்துல இந்த பார்க்கடலானது ஒரே ஒரு மகாவிஷ்ணுவுக்கு ஒரு சமயத்துல மகாலட்சுமிய கொடுத்தா பார்க்கடல் என்ன பண்ணினா மகாலட்சுமி தாயார கொடுத்தா யாருக்கு கொடுத்தா ஒரு ஒரே ஒருவருக்கு தான் அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் அண்ட்ரஸ் இல்லையா பார்க்கடல் திருப்பி திருப்பி பாக்குறேன் ஒருவருக்கு தான் காசை கொடுத்தா யாருக்கு மகாவிஷ்ணுக்கு சாதாரண மனுஷ கொடுத்தார சோதனம் பண்ணிட்டு இருக்க என்ன ஒரு காலத்துல ஒரு புருஷனுக்கு எப்போ ஒரே ஒரு லட்சுமி தான் ஒரு தரம் தான் கொடுத்துரு நீங்க மகாலட்சுமி தாயார் ஆனா அம்மா அதை பார்க்கடல் பண்ணிட்டு சர்வேபியோபி ததத்தியம் லட்சுமிஸ்வரீம் உங்களுடைய புன்சேர்ப்பு இருக்க பத்தில சர்வேபியோபி பாஸ்ட் பிரசண்ட் ஃபியூச்சர் எல்லோருக்கும் யார் வந்தாலும் மகாவிஷ்ணுவா இருக்க சாதாரண மனிதனா இருந்தா பக்தி இருந்த மனுஷன் யாரா இருந்தாலும் சரி அவர் அந்தனரா அந்நியரா பார்க்கல ஆனா பெண்ணா பார்க்கல யாரா இருந்தாலும் மகாலட்சுமியை தரேங்கிற சர்வேப்பியோ எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்க லட்சுமியும் வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கலாமீஸ்வரீம் ஐஸ்வர்யத்தோட அறிவையும் கொடுத்த தைக்க சொல்றது ததோ மேஸ் காசு கொடுங்க நீங்க ஆனா எப்ப அறிவு கொடுத்த பிறகு காசு கொடுக்கணும் அறிவில்லாமல் காசை கொடுத்தா அவன் போவான் கிண்டிக்கு போயிடுவான் மனுஷன் எத்தனை பேர் அனாவசியமா வந்த காசை எப்படி உபயோகப்படுத்தின உபயோகம் பண்ணிட்டு இருக்கான் தன் வாழ்க்கைக்கும் மற்றவர்களுக்கும் சௌக்கியமா இருக்கணும்னு பார்க்கலையே இவனுக்கு தெரியல எப்படி செலவு பண்ணவும் தெரியல நான் அயால் வேதன் சொல்றது முதல்ல அறிவை கொடுங்க அதற்கு பிறகு எனக்கு காசை கொடுங்க அதே விதமாக அம்பாள் வெறும்ன காச மட்டுமல்ல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து கொண்டிருக்க அதே போல அறிவியும் கொடுத்துட்டு இருக்க ஆகையால் ஐஸ்வர்யத்தினால் இந்த உலகத்துல சுகமா இருங்க அறிவினால் அசக்தமாக இருங்க சம்பந்தப்படாமல் மோட்சமான நிலையை அடையங்கோ அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம் சொல்றது ஆகையால் பிரகிருத்தியா மூக நாமபிச்ச கவிதா கதாதே வாணி முக கமல் தாம் ரசதாம் அப்படின்னு விசேஷமான ஒரு கீர்த்தி வரதுக்காக இந்த ஸ்லோகம்